பொக்கிஷத்தை பெற்றதையே இன்னொரு பொக்கிஷம் பெண் என்பவள் அன்பானவள் பெண் என்பவள் அபூர்வமானவள் பெண் என்பவள் கடவுளுக்கு நிகரானவள் பெண் என்பவள் மாய சக்தியுடையவள் பெண் என்பவள் குடும்ப குத்து விளக்கானவள் மொத்தத்தில் பெண்ணானவள் அகிலத்தையும் அடக்கி தன் கைக்குள் வைப்பவள் என்றும் பெண்ணாகவும் தாயாகவும் புத்தூர் ஜி ரேவதி நட்டினையின் கவிதைச்சாரலுக்காக